சிவசம்ச்சாரியமியம் அமாரியப்பந்தே பரம்பராம் ஓ அைத்தூதிமூன்றாவதுலோக்கோர்த்த ஜலேயத்மனோஜிவாசிபு தமனிபம் விநிய कथम् कथम् विनात्मानं तथा போாத்மா துச்சி பிரதிபிம்பலிய கத்திருமனி சித் விவேகத்தை அருளி செய்து கொண்டிருக்கிறார் ஜலத்தில் தெரிகின்ற சூரியன் எப்படி மூல சூரியனுக்கு வேறாக தோன்றுகிறதோ அதுபோல புத்தியில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யமானது பிம்பச்சைதன்யத்துக்கு வேறாக தோன்றுகிறது பிம்பச்சைத்தன்யம் இல்லாமல் பிரதிபிம்ப சைதன்யம் ல்லை எப்படி பிம்பம் இல்லாமல் ஜலத்தில் பிரதிபிம்பம் தோன்றும் தோன்றாது அதுபோலவே சைத்தன்யம் இல்லாமல் சைத்தன்ய ஆபாசம் புத்தியில் தோன்ற முடியாது என்று சைதன்யம்தான் முக்கியங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அப்படி சொல்லுகிறார் சைத்தன்யந்தான் முக்கியம் சைத்தன்யம் இல்லாமல் பிரதிபிம்ப சைதன்யம் தெரியாது ஆக முக்கிய சைத்தன்யம் ஆபாசைத்தியம் என்று சைதன்யம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது முக்கிய சைத்தன்யம்தான் நிர்விகார நிர்குண சத்தியஸ்வரூபம் ஆபாச சைத்தன்யம் சவிகார சகுணமித்யா சைதன்யம் அப்படி புரிஞ்சுக்கணும் நாம விவேகம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இவ்வாறு கூறப்படுகிறது ஐம்பத்தி ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்த்து கொண்டிருந்தோம் அசைவுகள் பிம்பத்தை பாதிக்காது அதுபோல ஆபாசத்தில் இருக்கக்கூடிய அசைவுங்கிறதுக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னா கர்த்திருவாதி அங்கே வந்து அசைதல் என்பது திருஷ்டாந்தம் இங்கே தார்ஷ்டாந்தம் என்னவென்றால் கர்த்திருவம் நான் செய்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணங்கள்தான் அசைவுகளாக இங்கே கருதப்படுகிறது ஆக பிம்பசூரியன் ஆத்மாவோடு ஒப்பிடப்படுகிறான் யன் முக்கிய சைத்தன்யத்தோடு ஒப்பிடப்படுகிறான் அசைவுகள் கர்த்தத்வம் முதலானவைகளோடு ஒப்பிடப்படுகிறது என்று திருஷ்டாந்த தாஷ்டாந்த விவேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக ததா அப்படி ஆபாச கர்த்திருவாதீ கர்த்தத்வாதியாக ஆத்தியாகான்னால் முதலிய கர்திருத்வ போக்திருத்வ சுகித்துவ துக்கித்வ மூடத்வ மந்தத்துவ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் புத்தியில் வந்து மௌ மௌமாக ரொம்ப மந்தமாக இருந்ததுன்னா தமஸாக இருந்தால் தமஸ் தமஸ்தன்மை ரஜஸாக இருந்தால் ரஜஸ்தன்மை சத்வமாக இருந்தால் சாத்விகத்தன்மை அந்த ஆத்தியாகனு போட்டதுனால அதெல்லாம் சேர்த்துக்கணும் என்னெல்லாம் புத்தியில தன்மைகள் உண்டோ அதெல்லாம் சேர்த்துக்கணும் கர்த்து நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணத்துக்கு கர்த்தத்வம் என்று பெயர் கர்த்திருவாத்தியாக அப்படின்னா முதலியவைகள் கர்த்திருவம் முதலானவைகள் ஆபாச கர்த்தியாக ஆபாசத்துக்குத்தான் அது ஆத்மனக நபவேயுக ஆத்மாவுக்கு அது கிடையாது இப்போ இன்னும் தெளிவாக இந்த இதனுடைய பொழிப்புரையை தெரிஞ்சுக்கலாம் எப்படி பிரதிபிம்பத்தின் அசைவுகள் முதலானவைகள் ஒருபொழுதும் பிம்பத்திற்கு உண்டாகாதோ அப்படி ஆபாசத்தின் கர்த்தத்துவம் முதலானவைகள் தமிழ் ஆபாசத்தை இங்க அர்த்தம் பண்ணிக்காதீங்க அதுவும் ஆபாசம்னா ஆபாசம்னா என்ன அர்த்தம்னா அது நம்ம வந்து வெறுப்பா இருக்கு அவர்ஷனோடு சொல்றோம் அது ஆபாசமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனால் அது அதனுடைய அர்த்தம் என்னன்னா அது வந்து தோற்றம்னு அர்த்தம் இல்யூஷன் ஆபாச கர்த்தி ஆபாசத்தினுடைய கர்த்தத்வம் முதலான தன்மைகள் ஒரு பொழுதும் இந்த கரிகிச்சி இதுலையும் அப்ளை பண்ணிக்கணும் கரிகிச்சி ஒரு பொழுதும் ஆத்மாவிற்கு உண்டாகாது முக்கிய சைத்தன்யத்திற்கு உண்டாகாது அப்ப நீங்க ரெண்டா பிரிச்சுப்போம் நம்ம ரெண்டு வார்த்தையை வச்சுப்போம் முக்கிய சைத்தன்யம் ஆபாச சைத்தன்யம் பிம்ப சைதன்யம் பிரதிபிம்பைத்தன்யம் அது மாதிரி இங்கே நீங்கள் அதை அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறாருந்தால் முக்கிய சைத்தன்யம் ஆபாச சைதன்யம் ஆபாச சைதன்யம்னா என்ன உண்மையிலேயே நான் உடம்போ மனசோ புத்தியோ இல்லை ஆனால் நான் உடம்போ மனசோட்டோ உடம்பாகவும் மனசாகவும் புத்தியாகவும் நான் என்ன ஆனா இது இது இது வந்து உணர்வு உணர்ச்சி உணர்வு உடையது போல இருக்கு ஆனா இது உணர்வு உடையது அல்ல உணர்வு இவைகளுக்கெல்லாம் வேறானது உணர்வாகிய நான் இவைகளுக்கு வேறானவன் என்று புரிந்து கொள்றதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அதுதான் விசாரணை இங்க நடந்து கொண்டு ஆத்மாவுக்கு ஒரு இல்லை இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லி பிரதிபிம்பத்தின் அசைவுகள் ஆத்மாவுக்கு பிரதிபிம்பத்தின் அசைவுகள் பிம்பத்திற்கு இல்லை ஆபாசத்தின் தன்மைகள் முக்கியத்திற்கு இல்லை ஆபாசத்தின் தன்மை முக்கியத்திற்கு இல்லை இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாருன்னா ஆபாசத்துக்கே உண்மையில் அசைவுகள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது முக்கியத்திற்கு அசைவுகள் இருக்கிறது சொல்லவும் வேண்டுமா இருக்கிறது என்று சொல்லு இல்லை என்று சொல்ல இல்லை என்று சொல்ல வேண்டுமா ஆபாசத்திற்கே அசைவு இல்லை என்னும் பொழுது முக்கியத்திற்கு அசைவு இல்லை என்று சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது இந்த ஸ்லோகத்தில் அசைவு இருக்கிறதாக ஒத்துக்கொண்டு பேசியிருக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்ல போகிறதுன்னா இதுக்கே அசைவு இல்லை எப்படி சொன்னார் இல்லையா ஆகாசத்துக்கு சொன்னார் ஆகாசமே பூர்ணமாக இருக்கும் பொழுது ஆத்மாவை பூர்ணம் என்று சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு கேட்டார் அதே மாதிரிதான் இங்கேயும் கேட்க போறார் அடுத்த ஸ்லோகத்துல ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ இந்த ஸ்லோகத்துல பிரதிபிம்பம் அசைகிறதுங்கிறத ஒத்துக்கொண்ட மாதிரி பேசுறார் அடுத்த என்ன சொல்ல போறாருன்னா பிரதிபிம்பமும் அசைகிறது இல்லை ஜலந்தான் அசைகிறது அப்படி இருக்கும் பொழுது முக்கியத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சொல்லி அதனுடைய பலத்தை நிலைநாட்டுவது உறுதியாக்குவது ஒருபொழுதும் அது நிர்வீகா சவிகாரம் ஆவதில்லை அது வந்து எக்காரணத்தை கொண்டும் முக்கிய சைதன்யத்திற்கு சவிகாரத்துவம் கிடையாது என்பதை நிரூபிப்பது இங்கே நோக்கம் ஸ்லோகத்தை படிக்கலாம் ஜலே சைத்யாதிகம் லானுகம் தவத் சிதாசம் நம்சேத் यद्वत ஜம் புத்தே கம் திதாபாத் இதனுடைய எளிமையை கருதி தான் இந்த டெக்ஸ்டை எடுக்கணும்னு நினச்சேன் இது இவ்வளவு எளிமையாக உயர்ந்த விஷயத்தை கூறுகிறது அப்படிங்கிறத பார்த்ததுனால சும்மா வேகாக தான் பார்த்தோம் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கணுமே ஒரு இதுக்கும் ஏதாவது எடுக்கணுமே இந்த டெக்ஸ்ட்டு திரு இருந்தது ஏன்னா தெரியுது ஆரம்பிக்கிற போது காட்டிலும் போக போகத்தான் அதோடய மகிமை புரிகிறது எத்தது அக்ரே விஷம் பரிணாமே அமிர்தோபும முதல்ல புரியாத மாதிரி இருக்கும் இப்போ போக போக போது நன்றாக உயிர் வந்துவிடுவதுக்கு உயிரே இல்லாத மாதிரி இருந்தது உயிர் வந்து விடுத்ததுக்கு ஜலே சைத்தியாதிகம் அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கும் அதனால் வந்து ஜலே சைத்தியாதிகம் ஜலத்தில் இருக்கிற சைத்தியாதிகம் சைத்தியாதிகம்னு சொன்னால் என்ன குளிர்ச்சி முதலானவைகள் ஆதிக்கம் குளிர்ச்சி முதலானன்னு என்ன அர்த்தம் நீங்கள் போட்டுக்கணும் குளிர்ச்சி வெண்மை அப்புறம் திரவத்தன்மை திரவத்தன்மை நீர்மை நீர்மையெல்லாம் வந்து குளிர்ச்சிங்கிறது தன்மை மூணுனா தன்மை தன்மை ஜாக்கிரதையா படிக்கணுமோ இல்லையா தன்மை படர்க்கே முன்னிலைன்னு அங்க எங்கேயா போயிட்டாங்க அதனால தன்மை ஆக தன்மை வெண்மை நீர்மை அப்படிங்கிற தன்மையெல்லாம் அப்படிங்கிற தன்மையெல்லாம் அது இரண்டு கேனா இந்த மாதிரி தன்மையெல்லாம் ஜலபானும் ந சம்ஸ்பிருஷேத் ஜலத்தில் தெரிகிற சூரியனுக்கு உண்டோன்னா அது வந்து திடமான பொருள் அது திடப்பதார்த்தம் திட திடப்பதார்த்தத்தினுடைய பிரதிபிம்பம் அது அது அது மாத்திரம் இல்லை அதுக்கு அது உஷ்ணம் வேற இதுக்கு நேர்மாறான தர்மம் உள்ளது அந்த பிரதிபிம்ப வஸ்து ஆனால் வந்து ஒன்றும் ஒட்டுறதே இல்லை சிறிதளவும் ஒட்டுவதில்லை எத்வத்து எத்வத்துங்கிறத முதல்ல போட்டுக்கணும் எத்வத்து அல்லது யதா யதா ஜலே சைத்யாதிகம் ஜலே சைத்யாதிகம் ஜலேனா ஜலத்தில் உள்ள குளிர்ச்சி முதலானவைகள் ஜலபானும் ந சம்ஸ்பிருஷேத் ஜலத்தில் உள்ள சூரியனை ஒருபொழுதும் ஒட்டாது பாதிக்காது ஒன்றும் செய்ய முடியாது ததா தத்வத்துன்னு ரெண்டாவது வரியில் இருக்குது ததா முதல்ல படுக்கணும் ததா புத்தேகே கர்மாதிக்கம் புத்தியினுடைய செயல்பாடுகள் கர்மாதிக்கம்ங்கிறது செயல்பாடுகள் புத்தியினுடைய செயல்பாடுகள் எதுவும் ஆபாசம் ந சம்ஸ்பிருஷேத் ஆபாசம்னு சொன்னால் சைத்தன்ய ஆபாசம் சிதாபாசனை ஒன்றும் செய்யாது புத்தியில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யம் புத்தியினுடைய தன்மைகளால் ஒரு பொழுதும் பாதிக்கப்படாது நம்ம திருஷ்டாந்தத்தை வச்சு தார்ஷ்டாந்தத்தை புரிஞ்சுக்கணும் எப்படி இதில் இருக்கக்கூடிய அசைவுகளெல்லாம் இதனுடைய இந்த பிரதிபிம்பத்தை பாதிக்கிறது அதுபோல இங்கே நல்லா இதை சொல்லிவிட்டார் அசைவுகள்னு சொல்லாமல் குளிர்ச்சி முதலானவைகள் ஏன்னா நேர் தர்மம் அது குளிர்ச்சிங்கிறது சூரியன் சூரியனுடைய தர்ம சர் தர்மத்துக்கு நேர்மாறான தர்மம் அதை சொல்லி புரிய வைக்கிறார் இதுக்கு அதுக்கும் அஜகஜாந்திர பேதம் இருக்கப்பா இனிமே இது புரிய சிதாபாசனுக்கும் புத்திக்கும் எவ்வளவு பேதமோ அவ்வளவு பேதம்னு சொன்னால் புரியணும் அஜகஜாந்திர பேதம் மாதிரி அவ்வளவு பேதம் இருக்குது ஆனால் என்னென்னா அப்படி ஒன்றா சேர்ந்து நமக்கு இந்த விவேகம் பண்ணுறது இல்லையா பிரித்து பார்க்க தெரியறதில்லை நீ புத்தியையே சிதாபாசனையும் முதல்ல பிரித்து பாரு அப்புறம்தான் உனக்கு புரியும் சிதாபாசனையும் சைதன்யத்தையும் பிரிக்கிறதுக்கு ஆக புத்தியையும் சிதாபாசனையும் நீ முதல்ல பிரிச்சு புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ அப்புறம் நீ என்ன பண்ணலாம் சிதாபாசனையும் சைதன்யத்தையும் பிரித்து புரிஞ்சுக்கலாம் இந்த லகு வாக்கிய விருத்தி முழுவதுமே பதினெட்டு ஸ்லோகங்களும் சிதாபாசி விவேகம் தான் அற்புதமான ஸ்லோகங்கள் போதாபாசாத் சுத்தபோதம் விவிச்சியாத் அதி எத்தனத்தகா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது போதாபாசாத் சுத்தபோதம் அதி எத்தனத்தகா ஆபாச சைதன்யத்தையும் முக்கிய சன் சைதன்யத்தையும் முயற்சி செய்து பிரித்து புரிந்து கொள்வாயாக அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இந்த லகுவாக்கியவர்த்தி ஸ்லோகம் அதனால் இவர் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் ஐம்பத்தாறாம் ஸ்லோகம் சிதாபாசனுக்கும் சித்து புத்திக்குமே வேற்றுமை இருக்குது அது ஜடம் இது சேத்தனம் எது சிதாபாசன் சிதாபாசன் சேதனமாக ஜடமாக சேதனம் ஏன்னா சேத்தனம் மாதிரி இருக்குது ஏன்னா அது புத்தியில் வந்து புத்திக்கு சைதன்ய தன்மையை கொடுக்கறது ஆகையினால அது வந்து சேத்தனம் சிதாபாசன்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் அது சேதனம் தான் அது ஆனா சேத்தனவத் சேதனம் நேத்தனம் ஆஹ ஆபாசம் ந சம்ஸ்பிருஷேத் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தில் மாத்தம் தான் இந்த சிதாபாசன் சிதாபாசன் சிச்சைத்தியம்ங்கிறது மற்ற எந்த பிலாசபிலையும் கிடையாது என்ன மற்ற எல்லாத்துலேயும் என்னென்னா சிதா ச சிதாபாசனுக்கு பதிலாக ஜீவனையே சைதன்யமாக வச்சு அவன்தான் சேத்தனப்பொருள் ஜடப்பொருள் இந்த ரெண்டையும் உடவ உடையவன் கடவுள்னு தனியாக பிரிச்சுடுவாங்க சேர்த்துடுவாங்க சேத்தனத்தையும் அச்சேத்தனத்தையும் உடையவனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறார் அப்படி ச சௌரியமாக சொல்லிவிடுவாங்க சேத்தன அச்சேதன அத்வைதஷ்ட தனக்கு நிகர் இல்லாதவராகவும் சித்து அச்சித்து என்கின்ற விசேஷங்களை உடையவராகவும் பெருமாள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சௌரியமாக போச்சு அதனால் சேத்தனமும் அவர் இல்லை அச்சேத்தனமும் அவர் இல்லை அவருக்கு அவருடைய அங்கங்கள் அம்சங்கள் அது அவங்களுடைய ஃபிலாசபி நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை இது வந்து இது ஸ்பெஷலாக இந்த இதுக்கு இருக்குங்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த ஃபிலாசபியை பற்றி பேசுகிறது எனக்கு நோக்கம் இல்லை இதில் தான் இந்த விஸ் விவேகம் இருக்குது அதாவது எதனால் இப்படி பேசுகிறோன்னு சொன்னால் சைத்தன்யத்துக்கு சைத்தன்யம் நெர்வீக்காரமாக இருக்குது புத்தியோ ஜடமாக இருக்குது ஜடமான புத்தி எப்படி இயங்கும் இயங்காது நிர்வீகாரமான புத்தி தான் நிர்வீக்காரமாக சைத்தன்யம் தான் இயக்கிறதுன்னா இதுக்கு எல்லா த லக்ஷமும் வந்துடும் கர்த்திருவம் போக்திருத்தம் அத்தனையும் வந்துடும் அப்புறம் வந்து இது மகா சம்சாரி ஆகிடும் எது சைத்தன்யம் ஆகையினால இதுக்கும் சம்சாரித்துவம் வரப்படாது அதை சம்சாரம்னு சொன்னால் தோஷமும் இருக்கு அப்போ சம்சாரி ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவன் தான் சிதாபாசன் சிதாபாசன் வந்து சுத்த சைதன்யமும் இல்லை ஜடமும் இல்லை இவன் ஜடத்திலும் சேர்ந்தவன் இல்லை சுத்த சைதன்யம் பரி நிர்வீகார சைதன்யத்திலும் சேர்ந்தவன் இல்லை ரெண்டும் கெட்டான் சைதன்யம் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதுவா நம்ம நினைச்சுன்னுட்டோம் இந்த முக்கிய சைத்தன்யத்தையும் சிதாபாசனையும் பிரித்து தெரிஞ்சுக்காம நாம் வந்து சிதாபாசன் மயமாவே ஆகி நம்ம சுத்தைதன்யமே நமக்கு புரியாம போயிடுது சாஸ்திரம் இதை விளங்க வைக்கிறது அதுதான் நமக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது சிதாபாசம் நம்ஸ்பிருஷே இந்த ஸ்லோகம் சிதாபாசனுக்கே ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லும் பொழுது சைதன்யத்துக்கு ஏதாவது தோஷம் வருமா கர்த்திருவாதி தோஷங்கள்லாம் வராது அப்படின்னு அது கர்த்திருவாதி தோஷம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து கர்மாதிக்கம் இயக்கம் செயல்பாடுகள்னு சொல்லி எடுத்தோம் அது என்னது விற்தி தான் அது விருத்தி தான் விற்பி பிரவாக தான் ஒரே ஒரே நிறைய விற்தி பிரவாகம் தான் நடந்துகிட்டே இருக்கும் அதுதான் செயல்பாடுகள் அந்த விற்தி பிரவாகம் எதுவும் சிதாபாசனை ஒன்றும் செய்யாது எல்லா விற்தி பிரவாக எல்லா விற்த்திகளையும் ஒளிர்வித்துக்கொண்டே இருப்பான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ண மாட்டான் ஆக தோஷம் எல்லாம் கடைசியில் அல்டிமேட்டாக எதுக்கு போய் சேரும்னா புத்திக்கு தான் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் அந்த லகு வாக்கியவர்த்தியில சில ஸ்லோகங்கள் இருக்கு அது கொட்டேஷனாக இங்கே காட்டுறேன் அங்கே ரொம்ப அழகாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன சொல்லிருக்குன்னா ஸ்தூலோமாம் சமயோ தேகா சூக்ம்தாசநேந்திரிய சாம் தீர இது வந்து ஸ்தூலமானது மாம்சமயதேகம் சூக்மமானது வாசனமயமான சூக்மரீரம் தீ பிராண தச்சரீரௌ அது அப்புறம் ஞானகர்மேந்திரியை சார்ம் தீப்பிராணவு தச்சரீர சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் இருக்குது சூக்மசரீரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஸ்லோ ரெண்டாவது ஸ்லோகன் சொல்றது அஜானம் காரணம் சாட்சி போதஸ்தேஷாம் விபாசகா அஜானம் காரணம் காரணசரீரமாக அஜ்ஞானம் இருக்கிறது சாட்சி போதா சுத்த சைதன்யம் சாட்சி தேஷாம் விபாசகா அவைகளை பிரகாசிக்க செய்கின்றவனாக சாட்சியாக சுத்த சைதன்யம் இருக்கிறது போதஸ்தேஷாம் விபாசகா அப்புறம் அடுத்த வரி சொல்லுகிறது போதாபாசா சுத்த போதம் போதாபாசோ புத்திகதாக மறந்துட்டேன் போதாபாசா புத்திகதாக புத்தியில் தான் இருக்கான் போதாபாசன் அவன் என்ன கர்த்தா சாத் புண்ணிய புண்ணியபா கத்தா சேவம் கர்ம வசாக்கே சதா அவன்தான் என்ன பண்ணுறான் அந்த போதாபாசந்தான் சம்சாரியாக இருக்கான் நான் புத்தியும் சம்சாரி இல்லை சைத்தன்யமும் சம்சாரி இல்லை யார் சம்சாரின்னா போதாபாசா போதாபாசோத கர்த்தா சார் புண்ணிய பாபையோ சயசம்சரை கர்மவா ல்லோக்கே சதாபாசம் சுத்தபோதோம் விவிச்சியத் அதியத்னத்த நன்றாக பிரித்து புரிந்துக்கணும் அதுக்கு இன்னொரு ரொம்ப அழகாக கொடுக்கறது க்ளூ கொடுக்கிறது ஜாகரஸ்வப்னோரேவோசிம்ப போதாபாசனுடைய சிதாபாசனுடைய விவகாரம் எங்கே நடக்கிறதுன்னா ஜாகிரதாவஸ்திலையும் சுப்னாவஸ்திலையும் தான் சிதாபாசன் ஆக்டிவாக இருக்கான் சுப்தவுத்து தல்ல ஏ சுத்த போதோ ஜாட்யம் பிரகாஷ ஏத் அந்த ஜ தூக்கத்தில் வந்து சிதாபாசன் இல்லை முக்கிய சைதன்யந்தான் அந்த புத்தியை ஒடுங்கி இருக்கிற புத்தியை பிரகாஷம் பண்ணுறது ஒடுங்கி இருக்கிற சிதாபாசனையும் புத்தியையும் எந்திரிக்கிற போதே சிதாபாசனோடு தான் எந்திரிக்கிறது புத்தி சிதாபாசம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தனியாக வர்றதில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போய் காஃபி சாப்பிட்டுட்டு நிவாரணம் அப்படியே சேர்ந்து போகலாங்கிறதுலாம் இல்லை முழிக்கிறதையே முழிக்கிறதையே சிதாபாசனோட சேர்ந்தான் முழிக்கிறது தூங்க போகிற போது சிதாபாசனோட சேர்ந்து தான் தூங்கிறது ஆக சிதாபாசன் புத்தி புத்தி விவகாரம் பண்ணுற போதே சிதாபாசனோட சேர்ந்து தான் இருக்கு சிதாபாசனையும் புத்தியையும் பிரிக்கவே முடியாதபடி இருக்கு அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் தான் சிதாபாசன் அப்ப பியூர் சைத்தன்யம் முக்கிய சைத்தன்யம் தான் தூக்கத்துல வந்து ஒடுங்கி இருக்கும் தன்மையை பிரகாசிக்க செய்கிறது இது அடுத்த ஸ்லோகங்கள் இங்க ஆகையினால என்ன சொல்றாரு அது மாத்திரம் இல்ல இது தூக்கத்துலதான் நீ சுத்த போதத்தை புரிஞ்சுக்க முடியும் தூக்கத்துல சுத்த போதம் தனியா இருக்குன்னு முழிச்சுட்டு போது புரிஞ்சுக்கணும் நீ எப்படி தூக்கத்தில் சுத்த போதம் வந்து தனியாக இந்த இதெல்லாம் பிரகாசப்படுத்துறதுன்னு நீ ஜாகிரத அவஸ்தையில் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஜாகிரத அவஸ்தையில் கூட அப்பப்போ இந்த என்ன ஆகிடுறது விற்த்தியெல்லாம் நின்று போயிடுறது இல்லையா தூஷ்ணீம் பாவகா நடுவில் கிளாஸில் இப்படி அவுட் ஆகிடும் ஏன்னா இந்த ஒன்றும் புரியாமல் அப்படியே நம்ம கண்ணு வச்ச இடத்துல நிற்கும் எல்லாம் அப்படியே ஆகையினாலும் என்னென்னா ஜாகரேபி தியஸ்தூஷ்ணீம் பாவ சுத்தேன பாஷியத்தை ஜாகிரத அவஸ்தையிலும் மன சும்மாயிருக்கும் தன்மையை சுத்த போதம்தான் பிரகாசப்படுத்துகிறது சுத்த போதம்னா என்ன அர்த்தம் முக்கிய சைதன்யம் இவரு ஒரு ஒரு பாஷையும் லாங்குவேஜ் மாற்றி போட்டுருக்காங்க சுத்த போதம்னு பேரு இதுக்கு பேர் போதாபாசன்னு பேர் சிதாபாசனுக்கு பேர் சப்தத்தை தான் மாத்திரம் அர்த்தத்தை மாத்தலை இந்த ஸ்லோகம் லகு வாக்கியவருத்தில இப்படி அழகாக சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு கொட்டேஷனுக்காக அதை எடுத்து காட்டுறேன் அதுல இன்னும் கிளியரா இது சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக அப்புறம் புத்தியோட சேரும் போது சிதாபாசனோட சேர்ந்து நடுறது தீவியாபாராஷ்ட வியாபாராஷ்டாசியா சிதாபாசேனுதாபாசேனுதா இன்னொரு அழகான திருஷ்டாந்த சொல்லுகிறது சம்பந்தப்பட்டது ஜலத்தை நம்ம உடம்புல விட்டோம் உடம்பு சுடுறது உடம்பு சுடுறது ஜலம் சுடுறது ஜலம் ஏன் சுடுறது நெருப்பு சம்பந்தத்தினால சுடுறது அது மாதிரி என்ன சொல்லுகிறதுனா இந்த சுத்த போதான் சிதா புத்தியை பிரகாசிக்க செய்கிறது அந்த புத்தியில் இருக்கிற அந்த சிதாபாசன்தான் என்ன பண்றது மற்றதெல்லாம் பிரகாசிக்க செய்கிறது அப்போ நான் அறிகிறேன் இவ்வுலகை அறிகிறேன் எண்ணங்களை அறிகிறேன் போது சிதாபாசனோட சேர்ந்துதான் எண்ணங்களை அறிகிறேன் தூக்கத்தில் எண்ணங்கள் இல்லை என்பதை எதனால் அறிகிறேன் பியூர் சைதன்யத்தினால் தெரிஞ்சுக்கிறேன் அப்போது எண்ணங்களை எண்ணங்களோட சேர்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது எண்ணங்களை அறியும் பொழுது புத்தியோட சிதாபாசனோட சேர்ந்துருக்கேன் சிதாபாசேன சம்யுதாக ஆனால் தனியாக பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி வழின்னா அது அந்த சிதாபாசனும் இல்லாத தன்மையோட அதை நான் அறியிறேன் இல்லையா அதான் புரிஞ்சுக்கணும் ஆக விற்பி இருக்கும்போது சிதாபாசன் இருக்குது விறத்தி இல்லாத போது சுத்த சைதன்யந்தான் விற்த்தி இல்லாத தன்மையை ஒளிர்விக்கிறது பிரகாசப்படுத்துகிறது என்று புரிந்து கொள்ளணும் இப்படி புரிஞ்சுணுட்டா நமக்கு தெரியும் நமக்கு எண்ணம் வந்தாலே சிதாபாசம் ஜாயிண்ட் ஆகிடுறது எண்ணம் இல்லாமல் இருந்தால் எண்ணம் இல்லாமல் இருக்கிற போது நான் எண்ணம் இல்லாமல் இருக்கேன்னு நினைக்க முடியாது எண்ணத்துக்கு வந்தப்புறந்தான் எண்ணம் இல்லாமல் இருந்த நிலையை பற்றி ஞாபகம் வரும் ஞாபகம் வச்சு எண்ணமா எண்ணத்தோடு இருக்கிற நிலையில இருந்து எண்ணம் இல்லாத நிலைக்கு போய் எண்ணம் இல்லாத நிலையில எப்படி இருந்தேன்னு கண்டுபிடிச்சு எண்ணம் இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்தோம்னா குழப்பமாயிடு ஆகையினால எண்ணத்தோடு இருக்கும் எண்ணமற்ற நிலையை ஆராய்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் ஸ்டில் மைண்ட் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் அனாவசியமாக பண்ணாதீங்க அது அப்பப்போ ஆயிண்டு தான் இருக்குது நீங்கள் என்னத்துக்கு பண்ணுவான்னு ஏற்கனவே அது தானாக ஆகிறது நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு அதை ஸ்டில் பண்ணுறேள் அப்படின்னு அதுக்கு பேசாமல் தூங்கலாம் அது ஜனங்கள்லாம் நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம்னா அது எப்படியாவது அது நிற்க வைக்கணும் நிற்க வைக்கணும் மனது ஒரு இடத்துல நிற்கணும் நிற்கணும் மனது எங்கே நிற்குது அது நிற்காத பொருள் நிற்காத பொருளை போய் இன்னைக்கு நாய் வாழை ஒரு நாளாவது நிமித்த முடியுமோ அது நிமித்தினா நிமித்த மாதிரி இருக்கும் விட்டல்னா போச்சு அதே தான் மனசும் அதனால் மனசுக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது நல்லா பூஜை பண்ணணும் நல்ல குணங்கள்லாம் வேணும் நல்லா வச்சுக்கணும் மனசை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் ஆனால் அது வந்து நல்ல விஷயத்தில் சுற்றின்ட்டுருக்கட்டும் அவ்வளோதான் நீங்கள் சுத்தாமல் பண்ணணும்னு அப்புறம் வந்து நீங்க கஷ்டப்படுவே அது சுத்தவே கூடாது அப்படியே போய் ஒழுங்கி போயிடணும் அப்படின்னா அப்பப்பதான் தான் இருக்கு அது தானா ஒடுங்கிறது நீங்க வேற ஒடுக்கிறது அது இதெல்லாம் அனாவசியம் பேசாம அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்வோம் அதான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம் அதை சொல்றோம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் இந்த ஸ்லோகமான இப்ப நான் இந்த கோட் பண்ணது லகு வாக்கிய விறத்தியிலேருந்து சொன்னது ஒரு முதல் நாலஞ்சு ஸ்லோகங்களை நான் கொட்டேஷனாக கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல அதில் எல்லாம் இது தெளிவாக சொல்லியிருக்கு ரொம்ப முக்கியமாக நான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா தூக்கத்தில் புத்தி ஒடுங்கி இருப்பதை சுத்த சைதன்யந்தான் பிரகாசப்படுத்துகிறது விழிப்பிலும் கனவிலும் சிதாபாசனோடு சேர்ந்துதான் சுத்தபோதம் இயங்குகிறது உறக்கத்தில் முக்கிய சைத்தன்யம் தனியாக இருக்கிறது சேராமல் இருக்கிறது அப்போ வந்து விழிப்புலையும் கடவுளையும் சேர்ந்துருக்கான்னா அதுக்காக நீங்கள் ரொம்பவும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் இங்கே நம்ம பிரிக்காததுனால அப்போ சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது இப்போ விவகாரத்தில் இப்போ நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறோம் அது பிரிஞ்சு இல்லை பிரித்து நாம் புரிஞ்சுக்கிறோம் அந்த புரிஞ்சுக்கிறதோடு சரி புரிஞ்சுட்டா மனசு ஃப்ரீயாகிடும் இன்னும் இனிமேல் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் புரிஞ்சுண்டாச்சு இனி என்னத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது விட்டுடுவோம் அடுத்த ஸ்லோகம் கவித்வாத்தியுதாசோவர் ைஸஸ்யச்சி விக்கிவ முதல் லைன சேர்த்து படிக்கிறது நல்லது புத்தேகே கர்த்திருவதுவா தேயுதா இந்த ஐம்பத்தி ஆறாவது கூறப்பட்ட கருத்தை சற்று விளக்குகிறார் இந்த ஸ்லோகத்தில் ஐம்பத்தி ஆறில் கூறப்பட்ட கருத்தை சற்று விளக்கி கூறப்படுகிறது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலே ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறுல சொல்றது ஐம்பத்தி ஏழுல விளக்கி சொல்லப்படுகிறது புத்தே கர்த்தோத்துவதுவாதை யா சம்யுத சிதாபாசஸ்து அஹா இப்படி அர்த் இப்படி அண்மை பண்ணணும் புத்தே கர்வோித் தைகாசுவத் விக்காரி இவற்றின்னு சப்ளை பண்ணிக்கணும் புத்தினுடைய கர்வம் போம் புத்தியில தான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் அனுபவிக்கின்றேன் என்கின்ற எண்ணம் இதெல்லாம் இருக்குது அதோடு சேர்ந்துட்டுருக்கான் யார் சிதாபாசன் ஆகையினால என்ன ஆகிறதுன்னா அதோட போக்திருத்தவ கர்திருவ போக்திருத்த துக்கித்வம்னு இருக்குது இந்த போக்திருத்தங்கிறத சுகம்னு அர்த்தம் பண்ணிங்க சாதாரணமாக போக்திருத்துவங்கிறது சுகமும் போக்திருவந்தான் துக்கமும் போக்திருத்தம் தான் ஆனால் இங்கே பிரித்து சொல்லியிருக்கிறதுனால நாம் புரிஞ்சுக்கணும் செய்கிறேன் என்கின்ற தன்மை சுகத்தையகமாக இருக்கிறேன் நான் கர்த்தா நான் போக்தா நான் செயல் புரிபவன் நான் இன்பத்தை அனுபவிப்பவன் நான் துன்பத்தை அனுபவிக்கின்றேன் அப்படி கூட சொல்றதில்லை செய்பவன் நான் அப்படி சொல்லணும் செய்பவன் நான் நான் இன்பமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறான் இன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் இன்பமாக நான் இருக்கிறேன் துன்பமாக நான் இருக்கிறேன் ஐ ஆம் ஸோ சேடுங்கிறான் நான் வந்து துன்பமாக இருக்கிறேன் நான் இன்பமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் நான் கர்த்திருவோக்திருவ துக்கித்வா தேகி ஆதி பல எல்லாம் நிறைய என்ன வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆதீன்னு போட்டிருக்கிறதுனால நான் பற் பற்றுடையவனாக இருக்கிறேன் பற்றே வடிவெடுத்தவனாக இருக்கிறேன் இப்படி நீங்க என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பசியுடையவனாக இருக்கிறேன் ஆனால் இவர் புத்தியோடு நிறுத்தி நுட்டார் என்ன சிதாபாசனை பற்றி பேசுறதுனால புத்தியோடு நிறுத்தி நுட்டார் புத்திக்கு அப்புறம் போகலை ஏன்னா சிதாபாசன் புத்தியில தான் பிரதிபிம்பிக்கிறான் அதன் மூலமாக மற்றத்துக்கெல்லாம் இது வர்றது சைதன்யத்தன்மை வருது இந்த சரீரம் வரைக்கும் சேதனத்தன்மை வர்றது இந்த சரீரமே சேதனமாக இருக்கிறது போல் நமக்கு தோற்றம் இருக்குது இல்லையா இதுக்கே உணர்ச்சி உணர்வு எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இங்கே ஏதாவது குத்தினா தெரியறது அதெல்லாம் வந்து அந்த மூல சைதன்யத்தினால தான் அப்படி வர்றதாம் இது வரைக்கும் வியாபிச்சிருக்கு இந்த சரீரம் வரைக்கும் இந்த சேதனத்தன்மைங்கிறது வியாபிச்சிருக்கு ஆகையினால எல்லாத்தையும் இங்கே வந்து புத்தியோடு தான் சொல்லியிருக்கு புத்திக்கு மேலே இந்த இடத்துல சொல்லப்படலை ஸ்தூல சரீரம் வரைக்கும் சைதன்ய வியாபகம் இருக்குது ஸ்தூல சரீரம் வரைக்கும் சொல்லப்படாது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அந்த சிதாபாசன்கிறது இது வரைக்கும் வியாபிச்சிருக்கு ஆனால் முக்கியமாக புத்தியில் தான் சொல்லப்படுவது சம்பிரதாயம் ஏன்னா புத்திலேருந்து தான் அப்புறம் எல்லாத்துலேயும் சேர்றது மனசு இந்திரியங்கள் அப்புறம் சரீரம் எல்லாத்திலையும் சேர்றது அதெல்லாம் என்ன கர்த்தோத்துவத்தை சம்யுத சிதாபாசஸ்து இந்த தூவில் வந்து சிதாபாசன சேர்த்துக்கணும் சிதாபாசு எயி ஸ்தூ தூங்கிறத சிதாபாசஸ்து அதில் சேர்ந்திருக்கிற சிதாபாசனானவன் அம்பு பாத்து சராவஸ்தம்னா என்ன சருவம்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் சருவம் சருவம் சருவம்னு சொல்லுவோம் சருவம்னா சட்டி சட்டிக்கு பேர் தான் அது பித்தளை சருவம் மண்ணு சருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து சராவஸ்தம்னு சொன்னால் சட்டி அதில் தெரிகிற சூரியன் இருக்கே அது மாதிரிங்கிறார் சராவஸ்த அம்பு பானுவது சட்டியில் தெரிய சட்டியில் நீரோடு கல நீரோடு கூடியிருக்கிற சட்டியில் இருக்கின்ற சூரியனை போல சட்டியில் எப்படி சூரியன் இருக்குன்னு கேட்டுட்டுவோம் நம்ம உடனே நமக்கு இது புரியுறதோ இல்லையோ இதெல்லாம் புரிஞ்சிடும் சிதாபாசன் சித்து புரியிறதோ இல்லையோ இதெல்லாம் நல்லா புரியும் அதனால ஷர ஷராவஸ்தராவஸ்தனா ஷராவம் அப்படின்னா சராபங்கிறது தான் இப்போ சருவம்னு ஆயிருக்கு ஷராவம்ங்கிறது சட்டி அதில் இருக்கக்கூடிய அம்பு பானுவத் அம்பு பானுன்னா ஜலத்தில் இருக்கக்கூடிய சராவஸ்தம்பு பானுவத் ஜல சட்டியில் இருக்கின்ற ஜலத்தில் ஜலப்பிரதிபிம்பமான சூரியனை போல விகாரி இவ பவதி விகாரியாக இருப்பது போல தோன்றுகிறான் இதன் முதல் ஸ்லோகமும் இந்த ஸ்லோகமும் என்ன கூறுகிறது என்றால் சிதாபாசனுக்கே விகாரித்வம் என்பது உண்மையில் இல்லை சைதன்யத்திற்கு எங்கே விகாரித்துவம் சொல்ல முடியும் என்பதுதான் கருத்து அதனால அது விகாரி மாதிரி இருக்கு புத்தியோட விகாரத்தினால தான் சிதாபாசன் விகாரியாக தோன்றுகிறான் எண்ணங்கள் அறியிற போது நாம் சிதாபாசனாக இருந்துன்னு தான் எண்ணங்கள் அறியிறோம் அப்புறம் எண்ணங்கள் இன்மை அறியும் பொழுது சுத்த சைதன்யம்னு விவேகம் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆகையினால அந்த சமயத்தில் அதோட தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி இவனும் விகாரி போல தெரிகிறான் அடுத்த ஸ்லோகம் तत्थो भानुर्विनस्टवत। तत्थो भानुर्विनस्टवत। <laughs> <ये> तथा सुप्तौ। லா शरावस्थोदके நே ததா புத்தி சுத்தியம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் தூக்கத்தில் நான் இல்லை என்பது போல தோன்றுகிறது தோன்றுகிறது ஆனால் விசாரித்து பார்த்தால் தெரியும் உறக்கத்திலும் நான் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய சாரம் உறக்கத்தில் ஆத்மா இல்லாதது போல தோன்றுகிறது உறக்கத்தில் ஆத்மா இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆனால் ஸ்லோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலை இல்லாதது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இருக்கிறது உறக்கத்தில் சிதாபாசன் இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் உறக்கத்தில் ஆபாச சைத்தன்யம் ஒடுங்கி இருக்கிறது முக்கிய சைத்தன்யம் ஒரு ஒடுங்குவதில்லை என்பது கருத்து ஸ்லோகத்தை ஸ்லோகத்தினுடைய அண்மையம் பார்த்தோமானா ஐம்பத்தி ஏழு சரியாக தான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் புத்தியினுடைய கர்த்திருவம் போக்திருத்தம் துக்கித்துவம் முதலியவைகளால் கூடியுள்ள சிதாபாசனானவன் சட்டியிலுள்ள நீரில் தெரிகின்ற சூரியனைப் போல மாறுதலை உடையவன் போல தோன்றுகின்றான் மாறுதலை உடையவன் போல தோன்றுகின்றான் இந்த ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் ஷராவஸ்த உதக்கே நஷ்டே தத்ஸ்தா பானு வினஷ்டவது ஷராவஸ்த உதக்கம்னு சொன்னால் ஜ சட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அழி நீ தண்ணீரை நீக்கியவுடன் நஷ்டே அது சட்டியை கவுத்திட்டோன்னு வச்சு சட்டியில் ஜலத்தெல்லாம் வெளியில் விட்டுட்டு வெறுமனே சட்டியை வச்சுட்டோம் என்ன ஆகிறதுனா भानुहु ிருக்கின்றமானது அழிந்தவுடன் அந்த ஜலத்தில் தெரிந்த சூரியனும் அழிந்தது போல புத்திர்லயே துப்தவு तथा அப்படியே உறக்கத்தில் புத்தி லயமானவுடன் உறக்கத்தில் புத்தியானது லயமானவுடன் அயம் இந்த ஆத்மா நஷ்டவத்து பிரதிபாதி அழிந்து போய்விட்டது போல தோன்றுகிறது நஷ்டவத்துனா காணாமல் போய்விட்டது போல இல்லாமல் போனது போல தெரிகிறது ல்லாமல் போனது போல தெரிகிறது ரெண்டும் சேர்ந்தேதான் இருக்கு விவகார காலத்துல சிதாபாசனும் முக்கிய சைதன்யம் சிதாபாசனும் சேர்ந்தே இருக்கு சேர்ந்து விவகாரம் பண்றது உறக்கத்துல வந்து என்ன எடுத்து சிதாபாசன் போயிடுது ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா சைதன்யம் நானே போயிட்டேன் தூக்கத்துல தூக்கத்துல நான் இல்லவே இல்லை இல்லை அப்படின்னா இல்லவே இல்லைன்னா இப்ப முழிச்சு பேசுறது யாருன்னு தூக்கத்துல நான் இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் தான் இருக்கேன் நான் உறக்கத்துல இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இது நித்திய அனுபவ பிரமாணம் எப்போ அனுபவத்துல இருக்குது யாராலும் நான் உறக்கத்தில் இல்லாமல் போய்விட்டேன்னு சொல்லவே முடியாது அப்ப நஷ்டவது பாதி இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம சரீரம் மனசு புத்தி வேற நாம வேறேன்னு சொல்றோம் இந்த ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரமாணம் இதுவும் பிரமாணம்ூக்கமும் பிரமாணம் எல்லாமே இது கனவும் பிரமாணம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு சரீரமே இல்லாத ஒரு நிலையை நாம் தினந்தோறும் அனுபவிக்கிறோம் சரீரம் மனசு புத்தி இல்லாத ஒரு நிலையை நாம் தினந்தோறும் உணர்கிறோம் அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது இது வந்து போகிற சமாச்சாரம் நீ வந்து போகிற ஆள் இல்லை நீ அல்லது ஆத்மா ஒரு பொழுதும் வருவதும் இல்லை போவதும் இல்லை உடல் மனம் புத்தி இவைகள்தான் வருகின்றன போகின்றன தோன்றுகின்றன ஒடுங்குகின்றன நீ ஒரு பொழுதும் இல்லைன்னு புரிய வைக்கிறது அடுத்த ஸ்லோகம் இது தெளிவுபடுத்துகிறது எல்லா இந்த டாப்பிக்கையே நிறைவு செய்கிறது இருந்தாலும் இடையிலிடையில மீண்டும் இது சொல்லப்படும் இருந்தாலும் இந்த சிதாபாசை சித் விவேகம் என்பது நிறைவு பெறப்போகிறது ஜலஸ்தார்கம் ஜலம் சோர்மின் பாதிபாஸ்கர ஆத்மாபாசம் தியம் புத்தே ஜலம் ஜலம்ோர்சயையாதி ஆ க்த்தத்வாதீனம் ததா இந்த ஸ்லோகத்தில் மிக தெளிவாக முக்கிய சைதன்யம் உபதேசிக்கப்படுகிறது முக்கிய சைதன்யம் சுத்த சைதன்யம் நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் இங்கே தெளிவாக விளக்கப்படுகிறது பாஸ்கர எதா ஜலம் ஊர்மிச்சு தயம் ஆத்மா ஆய் பிதே கத்திருவீசன் பீன் சேத்துக்கணும் அதுலையும் பாதி ரொம்ப அதுபுதமான்லோகம் இது பாஸ்கரகான்னா சூரியன் பிரகாசத்தையே த ஒளியையே தன்னுடைய கரங்களாக கொண்டவன் அதனால் சூரியனுக்கு பாஸ்கரன் பேர் ஒளிகளையே தனது கரங்களாக கொண்டதனால் அவனுக்கு பாஸ்கரகா தினகரகா பிரபாகரஹா திவாகரஹா எத்தனையோ பேர் இருக்கு பாஸ்கரஹா ஆக இந்த பாஸ்கரன் என்ன பண்ணுறான்னா ஜலத்தை பிரகாசப்படுத்தி ஜலத்தில் தெரிகிற சூரியனையும் பிரகாசப்படுத்தி அதில் தெரிகிற அலையையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறான் எத்தனை திருஷ்டாந்தம் ரொம்ப நான் கவனிக்கணும் ஜலத்தை பிரகாசப்படுத்துகிறான் ஜலம் இருக்குன்னு தெரிகிறது ஜலத்தில் இருக்கிற பிரதிபிம்பத்தையும் பிரகாசப்படுத்துகிறான் அதில் இருக்கிற அலைகளையும் அவன் பிரகாசப்படுத்துகிறான் அது மாதிரி இது திருஷ்டாந்தம் பாஸ்கர ஜலம் பாசையன்னு ஜலஸ்த அர்க்கம் பாசையன்னு ஊர்மிச்ச பாசையன்னு பாதி அப்படி போட்டுக்கணும் தானே விளங்கு விளங்குகிறான் சூரியனை எது விளக்குறது சூரியனை டார்ச் லைட்டாக காட்டுறது சூரியனை எது விளக்குறதுன்னா சூரியன் தன்னைத்தானே விளக்கிக் கொள்கிறது ஸ்வயம் பிரகாஷகா திருஷ்டாந்தத்தில் இதுதான் முக்கியமாக சொல்வது சூரியன் ஸ்வயம் பிரகாஷகா சூரியனை எதுவும் விளக்குவதில்லை சூரியன் தன்னைத்தானே விளக்குகிறது சூரியன் மற்றவைகளை விளக்குகிறான் சூரியனை எதுவும் விளக்குவதில்லை அது தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளுகிறது அப்போ இங்கே இந்த திருஷ்டாந்த தாரிஷ்டாந்தம்னா கரெக்டாக போடணும் அதே மாதிரி என்ன பண்ணுறதுன்னா இந்த ஆத்மாவானது புத்தியையும் புத்தியில் இருக்கக்கூடிய ஆபாசத்தையும் புத்தியினுடைய கர்த்திருவாதிகளையும் இது ஒளிர்வித்து கொண்டு தானும் தன்னைத்தானே ஒளிர் ஒ ஒளிமயமாக இருக்கிறது தன்னைத்தானே ஒளிர்வித்துக்கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடாது சரி வராது இல்லை தானே ஸ்வயம் பிரகாஷமாக இருக்கிறது இப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்க இப்போ இது வந்து போட்டுக்கணும் ஜலம் இஸ்இக்குவல் புத்தி ஜலம் ஈஸ் புத்தி பாஸ்கரஹா ஈஸ் ஆத்மா முக்கிய சைதன்யம் பாஸ்கரஹா இஸ் முக்கிய சைதன்யம் ஜலம் ஈஸ் புத்தி ஜலஸ்தர்க்கம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மாபாசம் அது லைன் கூட பாருங்கள் அப்படியே தான் இருக்கு பாருங்கள் இந்த ல ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் பார்த்தாலே தெரியும் அந்த பியூட்டி ஜலஸ்தார்க்கம் ஆத்மாபாசம் ஜலம் தியம் சோர்மி புத்தேகே கர்த்திருவாதீனி புத்தியில் இருக்கக்கூடிய கர்த்தத்வம் போக்திருவம் முதலான விற்பிகள் அது அலையோடு ஒப்பிடுறார் ஊர்மி ஊர்ம அலைன்னு அர்த்தம் ஊர்மிஹி ஷடூர் சொல்லுவோம் ஆறு விதமான பெரிய அலைகள் என்ன காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் ஷடூர் அப்படிலாம் சொல்றது உண்டு அதனால புத்தேகே கர்த்திரு இதுதான் அலைகள் புத்தேகர்திருனி இஸ்இக்குவல் அப்புறம் பாசையன் பாத்திங்கிற சேர்த்துக்கணும் ஆத்மாவானது ஒளிர்வித்து கொண்டு தானே ஒளிர்கிறது இப்போ நம்மளே சொல்லணும் நான் எனது புத்தியையும் புத்தியில் பிரதிபிம்பிக்கின்ற சைதன்யத்தையும் புத்தியில் இருக்கக்கூடிய கர்த்திருவம் போக்திருத்தம் முதலிய விற்திகளையும் நான் பிரகாசப்படுத்தி கொண்டு நான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறேன் எல்லாம் நானில் முடிக்கணும் அது மாத்திரம் முடிக்கலைன்னா படித்து பிரயோஜனமே இல்லை கடைசியில் முடிக்கிற போது நான்கிறத நன்னா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஆத்மா ஆத்மான்னு சொல்லி அது ஆப்ஜெக்டாகவே நினச்சி விடக்கூடாது கடைசி வரைக்கும் இல்லை எப்போ சொன்னாலும் சரி ஆத்மா ஆத்மான்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் உங்களுக்கு மறந்து போகிறதோ இல்லையோ எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறதா நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஆத்மானா அகம் நான் புத்தியையும் புத்தியிலுள்ள சைதன்யத்தையும் பிரதிபிம்ப சைதன்யத்தையும் புத்தியிலுள்ள விறத்திகளையும் பிரகாசப்படுத்தி கொண்டு நான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறேன் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அகம் சர்வதா நிர்விகாரி அஸ்மி நான் எப்பொழுதும் நிர்விகாரஸ்வரூபமாக இருக்கிறேன் அற்புதமான ஸ்லோகம் இது எல்லா ஸ்லோகமும் அற்புதம்தான் இருந்தாலும் இது நன்றாக எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்க சாதாரணமாக சிதாபாசனை வந்து சைதன்யம் பிரகாசப்படுத்துறதுங்கிறதுக்கு ஸ்லோகம் வந்து ஜாஸ்தி இல்லை ரொம்ப ரேர் சாதாரணமாக அப்படி சொல்கிற ஸ்லோகங்கள்னால் ரொம்ப அபூர்வம் ரொம்ப அபூர்வமான ஸ்லோகம் இது ஏன்னா சைதன்யத்தோடு சேர்த்தே இருக்கிறதுனால சைதன்ய சிதாபாசனை இது பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்கிறது இல்லை இதுக்கு நான் வேறு ஒரு கோணத்தில் ஒரு பதில் ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஆனால் அதுவும் இதுவும் ஒரு ஒரு லெவலில் சேரும் இந்த விற்பி வியாப்தி பலவியாப்தின்னு ஒன்று உண்டு சாஸ்திரத்தில் அறிவு என்பது எப்படி ஏற்படுகிறது அப்படி ஒரு ஆராய்ச்சி அறிவு என்பது எப்படி ஏற்படுகிறது அறிபவனாகிய நான் இருக்கிறேன் முதல்ல அறி அதுதான முக்கியம் அறிபவனாகிய நான் இருக்கிறேன் எனக்கு அறிவு உண்டாகிறது எனக்கு அறிவு எப்படி உண்டாகிறது அறிபவனாகிய எனக்கு அறிவு எப்படி உண்டாகிறதுன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் விற்பி வியாப்தி பலவியாப்தின்னு பேர் நான் என்ன பண்ணுறேன் அறிவு எப்படி உண்டாகிறதுன்னு சொன்னால் முதல்ல நான் வந்து புத்தியில் நான் ரிஃப்ளெக்ட் ஆறேன் புத்தியில் நான் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் ஆறேன் ஆறேன் என்ன அர்த்தம் புத்தியில் நான் பிரதிபிம்பிக்கிறேன் பிரதிபிம்பிக்கிற போதே நான் வேற பிரதிபிம்பம் வேற நன்னா புரிஞ்சுக்கணும் நான் வேறு பிரதிபிம்பம் வேறு நான் என்ன பண்ணுறேன்னா புத்தி வந்து இந்திரியங்கள் வழியாக போய் என்ன பண்ணுறதுன்னா பொருளை வியாபிக்க முதல்ல எண்ணங்கள் வியாபிக்கின்றன எண்ணத்தோடு சேர்ந்து சிதாபாசனும் வியாபிக்கின்றான் எண்ணமும் வெறும் எண்ணம் வியாபிக்காது ஜடம் அதனால எண்ணம் பொருளை வியாபிக்கிறது எண்ணம் பொருளை வியாபிக்கிறது மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் பொருளை வியாபிக்கிறது எண்ணத்தில் சிதாபாசனும் சேர்ந்து வியாபித்தால்தான் என் உள்ளத்திலே இது புத்தகம் என்கின்ற அறிவு தோன்றும் இது புத்தகம் என்கின்ற அறிவு எப்படி தோன்றுகிறது என்றால் முதலில் எண்ணங்கள் புத்தகத்தை வியாபிக்கின்றன எண்ணங்கள் மட்டும் வியாபித்தால் போதாது எண்ணத்தோடு சேர்ந்து சிதாபாசன் என்று சொல்லுகின்ற பலமும் வியாபிக்க வேண்டும் அப்பத்தான் என்னாகும்னா புத்தகம்ங்கிற அறிவு உண்டாகும் அறிபவனாகிய எனக்கு விற்பி பிளஸ் சிதாபாசனாலதான் எனக்கு விற்பி ஞானம் உண்டாகிறது விருத்தி பிளஸ் சிதாபாசன் is e equal to இஸ் ஈக்குவல் டு விற்பி ஞானம் கேவல விற்பி ஞானமாகாது விற்பி பிளஸ் சிதாபாசன் ஈஸ் ஈக்வல் டுத்தி ஜானம் கட்ட வத்தி பிளஸ் பிளஸ் பிரதிபிம்பைதன்யம் அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் டெக்னிக்கலாக அதுக்கு பலம்னு பேர் இந்த பழம் இல்லை வாழைப்பழமெல்லாம் இல்லை பலம் பலவியாப்தின்னு பேர் இப்போ விற்த்தி வியாப்தி பலவியாப்தி ரெண்டும் சேர்ந்தா தான் என்ன கிடைக்கும்னா விற்பி ஞானம் உண்டா இது வந்து என்ன தவிர மற்றதுக்கெல்லாம் இது பொருந்தும் என்ன தவிர மற்றதெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு விற்பி வியாப்தியும் வேணும் பலவியாப்தியும் வேணும் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தேவையில்லை வெறும் தாட்டு என்ன வியாபிச்சா போகும் என்னை எண்ணங்கள் மாத்திரம் என்ன வியாபிச்சா போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்கு நான் அதிகமாக சொல்லலை எண்ணங்கள் மட்டும் என்னை என்னென்னா என்னுடைய ஸ்வரூபத்தை வியாபித்தால் போதுமானது ரிஃப்ளக்ஷன் அது தேவையில்லை அதுக்கு நல்ல திருஷ்டாந்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் தமிழில் பாட்டே இருக்குது எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதிகாண சென்றில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தை காண விறத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே அப்படின்னு கைவல்ல நவநீதம் சொல்லுகிறது அப்போ எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருப்பொருள் காண வேண்டும்னா இருட்ல ஒரு பொருள் இருக்குன்னா கண்ணும் வேணும் விளக்கும் வேணும் ரெண்டும் இருந்தால் தான் பொருளை பார்க்க முடியும் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் கண்ணு விளக்கு ரெண்டையும் என்ன பண்ணணும் விற்பி வியாப்தி பலவியாப்தி அதோட திருஷ்டாந்தான் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பருதி காண சென்றிடில் கண் ஒன்றே போதும் அங்கே வந்து விளச்ச விளக்க காட்ட முடியாது இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு தான் விளக்கும் வேணும் கண்ணும் வேணும் விளக்கையே பார்க்கறதுக்கு என்ன வேணும் சூரியனை விட்டுடுங்க விளக்கையே பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா கண் ஒன்றே போதும் அது மாதிரி விரிகின்ற ஜகத்தைக்கான இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு என்ன வேணும்னா எண்ணங்களும் வேணும் அந்த எண்ணங்களை வியாபிச்சிருக்கிற சைதன்யம் சிதாபாசனும் வேணும் விரிகின்ற ஜகத்தைக்கான விறத்தியும் பலமும் வேண்டும் பல சைதன்யம்னு பேர் எதுக்கு விற்த்தி பலம்னு பல சைதன்யம்னு சொல்லுவோம் பலமேவ சைதன்யம் பல சைதன்யம் இப்போ விரிகின்ற ஜகத்தைக்கான விற்தியும் வேண்டும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்த்தி ஒன்றே போதும் எதுக்குன்னா நான் யார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சிதாபாசம் தேவை வேண்டாம் இந்த எண்ணம் வந்து என்னை வியாபித்தால் போதுமான இது எப்படின்னா சூரியனுக்கு முன்னாடி மெழுகு வத்தி எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த சிதாபாசனை நீங்கள் விசாரம் பண்ண அப்புறம்தான் இதெல்லாம் தெரியும் விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விவேகமே கிடையாது நமக்கு விசாரம் பண்ண உடனே தெரிகிறது என்ன தெரிகிறதுன்னா இந்த சிதாபாசனே மெழுகுவத்திக்கு சமானம் சைத்தன்யம் வந்து எதுக்கு சமானம் சூரியனுக்கு சமானம் அதனால் உலகத்தை பார்க்குற போது அது தேவைப்படுறது சிதாபாசத்வாரா ஏவ உலகத்தை பார்க்கறோம் நம்ம பார்க்கிற போது சிதாபாசன் தேவையில்லை எண்ணம் வந்து சைதன்யத்தை வியாபிச்சாலே போறோம் அது மாதிரிதான் இந்த ஸ்லோகம் சொல்றது நான் தான் என்ன பண்றேன் புத்தியை ஒளிர்விக்கிறேன் புத்தியில இருக்கிற சிதாபாசனையும் பிரகாசப்படுத்துறேன் அதுல இருக்கிற கர்த்திருவோக்திருத்த விற்த்திகளையும் நான் பிரகாசப்படுத்துறேன் நான் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறேன் அப்படின்னு இதை நன்றாக ாம் தெளிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாஜபூர்ணமேவாவசிஷியம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம்